முப்பத்தி எட்டு அப்துல்லு அலஹி அவர்கள் தொழுகையில் கூறும் போதே தம் கைகளை நேராக உயர்த்தினார்கள் தக்பீர் கூறிய போதும் இவ்வாறு செய்தார்கள் சமியாஹிமன் ஹமிதா என்று கூறிய போதும் இவ்வாறு செய்தார்கள் என்றும் கூறினார்கள் சஜிதாவுக்கு செல்லும் போதும் சஜிதாவிலிருந்து தலையை உயர்த்தும் போதும் இவ்வாறு செய்ய மாட்டார்கள்